வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நானூற்று எழுபதாவது செய்தி சேவை ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் ஸ்ரீ ஞானபிரியன் தமிழக செய்திகள் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக இயக்குநராக இருந்த பார்த்தசாரதி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ப்பது குறித்து உரிய நேரத்தில் பரிசீலிக்கப்படும் என்று இலக்கணேசம் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள எம்எல்ஏ ஆகியுள்ள திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி வீடில்லாத ஏழைகளுக்கு இலவச நிலம் வழங்கப்படும் என்ற தமது வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று கூறியுள்ளார் உலக பால் தினம் ஜூன் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு ஆவின் நிறுவனம் பால் பொருட்களுக்கு தள்ளுபடி அறிவித்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி ஆவின் பால் பொருட்களுக்கு பாலகங்களில் 5 சதவீதம் சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரையிலிருந்து திருமால்பூர் வரை பதினோரு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் விரைவு ரயில் சேவை சனிக்கிழமை முதல் தொடங்க உள்ளது இதற்கான அறிவிப்பினை சென்னை கோட்டை ரயில்வே மேலாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் 60 வயதை கடந்த சிறு வியாபாரிகளுக்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் ஒய்வூதியம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ராகுல்காந்தி வயநாட்டில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் பதினேழாவது மக்களவையின் முதல் பட்ஜெட் ஜூலை 5 தேதி தாக்கல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு நிதியின் கீழ் மாணவ வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட பிரதமர் மோடியின் தலைமையில் நடந்த முதல் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்பாக கசிந்த நாட்டின் வேலைவாய்ப்பின் விகிதம் குறித்த தரவு தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது வைப்பின்மை விகிதம் கடந்த 45 ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ள மோடி அரசின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூன் பதினோழாம் தேதி அன்று துவங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்ட நீடிப்பிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதிநவீன ஹாட்ஜெட் போர் விமானங்களை இயக்கும் முதல் இந்திய பெண் விமானியாக பிளைட் லெப்டினன்ட் மோகனா சிங் அறிவிக்கப்பட்டுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் ஈரான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் ஈரானை சர்வதேச நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்று சவுதி மன்னர் வலியுறுத்தியுள்ளார் வெற்றிகரமாக நடந்து முடிந்த யு கே இந்தியா வாரம் முப்பத்தி ஐந்து சிறப்பு விருது வழங்கியுள்ளது மும்பையைச் சேர்ந்த வைர வியாபாரி நிரவ் மோடி தனது உறவினர் மெகுல் சோக்சையுடன் சேர்ந்து பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் பதிமூன்றாயிரம் கோடி கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு தப்பியோடினார் இவர் பிரிட்டன் ஐகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அடிக்கடி நிலநடுக்கங்களை சந்தித்து வரும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மின்டானாவ் தீவில் வெள்ளிக்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி இரண்டு மணியளவில் சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது பிரதமர் மோடி இரண்டாம் முறையாக பதவியேற்ற நிலையில் இதையொட்டி அபுதாபியில் உள்ள பிரபல டவரில் மோடியின் படத்தை வைத்து வண்ணமயமான கொண்டாட்டங்கள் நடந்தன ஆப்கான் தலைநகரில் அமெரிக்க படையினரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்கா வடகொரியா இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்த அதிகாரி வடகொரிய அரசால் கொல்லப்பட்டுள்ளார் வணிகச் செய்திகள் அடிக்கடி கூகுள் பே பயன்படுத்துபவர்கள் தங்களது அக்கவுண்ட் பாதுகாப்பு தன்மையை சரி செய்து கொள்ளும்படி வங்கிகள் எச்சரித்துள்ளன கூகுள் பே யில் சேமித்து வைத்திருக்கும் சேமிப்பு கணக்கு அல்லது கரண்ட் அக்கவுண்ட் எதுவானாலும் அது எந்த வங்கியைச் சேர்ந்ததாக இருந்தாலும் அடிக்கடி பாஸ்வேர்டு மாற்றி பயன்படுத்துமாறு வங்கிகள் அறிவுறுத்தியுள்ளன பங்கு நேரடியாக முதலீடு செய்ய முடியாதவர்கள் மியூச்சுவல் பண்டுகள் மீது முதலீடு செய்து வருகிறார்கள் மேலும் மியூச்சுவல் பண்ட் மீதான முதலீட்டை ஈர்க்கும் வகையில் எஸ் பி ஐ பெரிய அளவிலான தாக்கத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது மோடி பதவியேற்பு விழாவை விட பிரே பார் நேசமணி என்ற ஹேஸ்டாக உலக அளவில் ட்ரெண்டானது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லண்டன் ஓவன் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நாட்டின் பதினாறாவது பிரதமராக நரேந்திர மோடி வியாழக்கிழமை பதவியேற்றால் இதில் விளையாட்டுத்துறை அமைச்சரான ரிஜிஜூ திரைச்செய்திகள் அட்டி படத்தை முடித்த பிறகு விஜய் அடுத்து தளபதி அறுபத்தி நான்கு படத்திற்காக இயக்குநர் லோகேஷ் கடகராஜுடன் இணையுள்ளார் அறிமுக இயக்குநர் எஸ் ராஜ் இயக்கத்தில் ஜோதிகா நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் ராட்சசி ஜோதிகா தலைமை ஆசிரியராக நடித்துள்ள இந்த படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்